ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து நம்முடைய சனாதன தர்மங்களில் ஸ்திரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் அந்த ஸ்திரீ தர்மங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த தேசத்துக்கும் ஸ்திரீகள்லாம் எப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஆணி வேர் மாதிரி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த வேறு தான் ரொம்ப முக்கியம் மரத்துக்கு அந்த வேர் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் மண்ணுக்கு அடியில் மறைஞ்சி இருந்தால் அந்த விரக்ஷம் நன்னாக செழிப்பாக வளரும் சரியான முறையில் அது பழங்களை கொடுக்கும் இந்த வேர் சரியாக இல்லை வேரில் ஏதோ நோய் வந்துருத்தோ அல்லது அடியிலேருந்து மேலே வந்துடுத்துன்னா அந்த மரம் பட்டு போய்டும் அதுபோல தான் ஸ்திரீகள் பெண்கள்லாம் மரவாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் குடும்பங்கிற விரட்சம் நல்லா செழிக்கும் அதற்கு ஸ்ரீ தர்மம்ங்கிறது ரொம்ப அடிப்படையான தர்மம் அந்த ஸ்ரீ தர்மத்தில் முக்கியமாக இருக்கிறது இந்த பஹிஷ்டா நியமங்கிறது அந்த பகிஷ்டா நியமத்தை சொல்கிற சரித்திரத்தை தான் தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் இந்த சரித்திரம் கிருஷ்ணயஜுர்வேதத்தில் இருக்குது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இதே சரித்திரம் பிரம்மாண்ட புராணத்திலேயும் இருக்குது வேதமே விரிவாக இந்த கதையை காட்டுறது அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னா இந்திரன் மூணில் ஒரு பங்கை பூமிக்கிட்ட கொடுத்துட்டோ பாக்கி கையில் வச்சுண்டு ச வ வனஸ்பதே நுபாசீத வனஸ்பதின்னு சொல்லக்கூடியதான விரக்ஷங்கள்கிட்ட மரங்கள்கிட்ட போனா பிரம்மஹத்யாஜி திருதீயம் பிரதிகிருந்நீ தேதீ பார்த்து கேட்டார் இந்திரன் நீ எங்கிட்ட ஒரு தோஷம் இருக்குது இந்த தோஷத்தை நீங்கள் அவசியம் வாங்கிக்கணும் முழுசாக வாங்கி காட்ட போனாலும் மூணில் ஒரு பங்காவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்திரன் தே எப்ருவன் வரம் பிரணாமஹி அந்த மரங்கள்லாம் பார்த்தது கொஞ்சம் யோஜனை பண்ணிவிட்டு இந்திரனை கேட்டது கட்டாயம் அந்த தோஷத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ரெண்டு வரம் வேணும் என்னென்னா நீ கொடுக்குற தோஷம் எங்களுக்கு தோஷமாக வரக்கூடாது எங்கள்கிட்ட அது பாபமாக இருக்கப்படாது ரொம்ப உயர்ந்த ஒரு குணமாக அதிசயமாக எங்கள்கிட்ட இருக்கணும் ஒன்றும் ரெண்டாவது விரக்நாத் பராபவிஷ்யந்தோமன்யாமகே தத்தோமா பராபூமே தீ நிறையா விரக்ஷங்களான எண்ண எங்களை வெட்டிண்டே இருக்கா எல்லோருமே பல காரணங்களுக்காக வெட்டி விட்டால் திரும்ப நாங்கள் அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வளர்றதுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியமாக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் திரும்ப வெட்டி விட்டால் திரும்ப நாங்கள் பழைய பழையபடி வளர்ந்துடணும் அதுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் அப்படின்னு இந்திரன்கிட்ட இந்த விரக்ஷங்கள் கேட்டது இந்திரன் சொன்னார் அவரஷனா சவுத்திஷ்டான் இத்தியப்ரவீத் இந்திரன் சொன்னார் அவ்வளோதானே கட்டாயம் அந்த வரனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு கிளைய உங்களோடத வெட்டினா நீங்கள் நாலு அஞ்சு கிளையாக நீங்கள் முளைச்சி வந்துருவேள் அப்படின்னு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னு இந்திரன் அதை ஒரு வரமாக கொடுத்தார் விரக்ஷங்களுக்கு விரக்ஷ நாம் பூஜா கும் சவுத்திஷ்டந்தி அதேனால தான் மரங்களை வெட்டினா நாலு பக்கங்களிலிருந்தும் துளிர் விட்டு திரும்ப கிளைகள் முளைச்சி வரும் மரங்கள் பார்த்தா தெரியும் என்ன காரணம் அப்படின்னா வாரே விரத அவைகள் வரமாக அடைஞ்சது அதேனால தான் எங்கே மரங்களை வெட்டினாலும் அது நாலு பக்கமும் முளைச்சி வர்ற போல் நாம் செய்யணும் அதை பட்டை இட்டை உரித்து அந்த மரத்தை வெட்டினா அது திரும்ப முளைக்காது ரொம்ப கஷ்டப்படும் நேராக வெட்டணும் வெட்டினா நாலு பக்கங்கள்லேருந்தும் அதிலிருந்து முளைச்சி வரும் அப்படி வரமாக அடைஞ்சது விரட்சங்கள் திருத்தீயம் பிரம்மஹத்தியாதய பிரத்யகிரே அந்த வரத்தையும் அடைஞ்சு அந்த இந்திரன் டிருந்து அந்த தோஷத்தை மூணில் ஒரு பங்கு வாங்கின்றது விரக்ஷங்கள் ச நிறையாசோபவது அதனால தான் மரங்களில் பார்த்தா தெரியும் ஒரு கோந்து மாதிரி ஒரு பசை ஒன்றும் வெளியில் வரும் மரங்களில் ஷெகப்பாக வரும் வேப்ப மரங்களில் பார்த்தா என்ன தெரியும் ஷெகப்பா ஒரு கோந்து மாதிரி வரும் அது இந்த தோஷத்தின் காரணமாகதான் அது வருது தஸ்மாக நிறையாசஸ்யநாஷ்யம் அதை தொடப்படாது அதை கையால் தொடப்படாது அத நாம் எடுக்கிறதுக்கோ அதை நாம் உபயோகப்படுத்துறத்துக்கோ லாயக்கில்லே ப்ரம்மஹத்திய ஜை ஹேஷவர்ணைய அது இந்திரன் தோஷமாக கொடுத்தத வரமாக அடைஞ்ச வஸ்து அது விரங்கள் அத்தோ மேலும் சில பேர் என்ன சொல்கிறன்னா லோஹிதோ வாவன் நர்ஜேஷதி தியம் காமம அது சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அது அந்த அளவுக்கு விழுப்பு இல்லை அதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறா உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறா உபயோகப்படுத்துகிறதுனால தோஷம் இல்லை அப்படிங்கிறது வேதத்தினுடைய அபிப்பிராயம் ஆகையினால்தான் நாம் பெருங்காயம்னு ஒரு வஸ்துவை உபயோகப்படுத்துகிறோம் சாப்பிட்ற பொருட்களில் அந்த பெருங்காயம்ங்கிறது ஒரு மரத்தினுடைய பசை கோந்து அது விழுப்பான வஸ்துவாக இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துகிறதுனால தோஷம் இல்லைன்னு வேதம் நமக்கு காண்பித்ததுனால நாம் அதை உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் ஸ்ராத்தங்களுக்கு அது மடி போராது அப்படிங்கிறதுனால தான் நாம் பெருங்காயத்தை உபயோகப்படுத்துகிறதில்லை பார்க்கலாம் இன்றைக்கும் ஸ்ராத்தங்கள்லாம் பெருங்காயத்தை உபயோகப்படுத்த மாட்டாள் வாசனைக்கு காரணம் என்னென்னா அது ஸ்ராத்தத்தில் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அது மடி கிடையாது அப்படிங்கிறதுனால தனப்படி உபயோகப்படுத்தலாம் காமமந்நியாக தப்பு இல்லை இஷ்டம் இருக்கிறவா உபயோகப்படுத்தலாம் ஸ்ராத்தத்துக்கு கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது சஸ்திரீஷகம் சாதமு பா சீதத்து மேற்கொண்டு உள்ள தோஷத்தை எடுத்துகிட்டு இந்திரன் ஸ்திரீகள்கிட்ட வந்தான் பெண்கள்கிட்ட வந்து சேர்ந்தார் இந்திரன் ஸ்திரீகள்கிட்ட வந்துட்டு அஸ்ய் பிரம்மஹத்தியாதீ திருத்தீயம் பிரதி கிருண்ணி தே தீ ஸ்திரீகளை பார்த்து கேட்டான் ஒரு தோஷம் இருக்கு அதை நீங்கள் கட்டாயம் வாங்கிக்கணும் முழுசாக வாங்கி காட்ட போனாலும் மூணில் ஒரு பங்காவது நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு இந்திரன் கேட்டான் ஸ்திரிகள்கிட்ட த வரம் விரணாமகீ ஸ்திரிகள்லாம் பார்த்தா பெண்கள் இந்த ஒரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதை வாங்கிக்கணும் அவ்வளோதானே நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ரெண்டு வரம் வேணும் அந்த ஸ்திரீகளும் ரெண்டு வரம் கேட்டால் இந்திரன்ட்டு என்னென்னா ரித்விகாத் பிரஜாமி தாமை காமமா விஜனிதோ சம்பவ அமேதி நாங்கள் உள்ள தோஷத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அது எங்களுக்கு தோஷமாக வரக்கூடாது அது எங்களுக்கு வரமாக இது முதல் வரம் அது எங்களுக்கு தோஷமாக இருக்கக்கூடாது அதனால் நாங்கள் நிறையா லாபத்தை சம்பாதிக்கிறதாக இருக்கணும் ரெண்டாவது வரம் ரித்விஜாத் பிரஜா விந்தாமகி எப்பெல்லாம் நாங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ உடனே குழந்தை பெற்றுக்கிறாப்புல இருக்கணும் காமமா விஜனிதோ சம்பவ அமேதி அப்படின்னு கேட்குற அஸ்திரிகள்லாம் ஏன்னா இப்போ பாக்கி ஜந்துக்கள்லாம் எடுத்துண்டா அது சந்ததியை ஏற்படுத்திக்கிறதுக்காக தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படி இருக்குது பாக்கி ஜந்துக்கள்லாம் இப்போ கொசு எடுத்துண்டா கொசு வந்து நினச்சா சட்டுன்னு அது இனவிருத்தியை பண்ண முடியாது கொசுவினால் தன்னை தயார்படுத்திக்கணும் முதல்ல அது எப்படி தயார்படுத்திக்கிறது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் தொடர்ந்து பார்ப்போம்